வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் சதமுகன் வதைப்படலம் ஒன் நிலவையிற்றினர் ஓராயிரையே எண்ணலன் அவைக்களம் இகந்து படற்காலை கண்ணின் அழல் காலும்பகை கண்டு புடையாக நண்ணு சத மாமுகனை நோக்கினவில்கின்றான் ஆறுமுகன் ஆளை இவன் ஆயிரரை இங்கன் கோரல் புரிந்தான் எனது கொற்றம் முழுது எள்ளி வேரல் உடையோர்கள் என மேன்மை பலசெப்பி சேரல் புரிவான் தவிசும் உம்பர் இடை செல்ல ஒட்டியனம்பீரரை ஒறுத்து அகல்வனேனும் பிட்டது ஒரு தூதனொடு வெம்சமறியற்றி அட்டல் பழியாகும் அவன் ஆற்றலை அடக்கி கட்டி விரைவால் வருக எனக் கழறலோடும் சூர்குலம் முகில் பொறுவு சூரன் அடித்தாழா ஏற்கும் விடை பெற்று இசைவின் ஏகுதல் புரிந்தான் நாற்கடலும் மேவினும் நதுப்பரிய ஊழிக்கால் கனலின் ஓதை தொடர் காட்சியதுமான ஏகுசதமுகன் இலக்கம் மர வீரர் பாகம்பர எண்ணில் படைப்பானிமிசை பற்றி வேகமுடு சென்ற தனிவேலன் விடுவீர வாகுவினை எய்தி ஒரு மாற்றம் அறைகின்றான் காவல் பல நீங்கி வரு கழ்வ உலகு உள்ளோர் ஏவரும் வியப்பவரும் எங்கள் இறை முன்னம் மேவினை இகழ்ந்து சில வீரர் உயிர்வ்வி போவது எவன் நில் உனது போர் வலியழிப்பேன் பட்டிமை உருக்கள் கொடுப்பாரல் அரிதாசை எட்டு உள பரப்புவதனுள் ஆண்டு அகழ்வையேனும் விட்டிடுவனோ என விளம்பி வெறின் எய்தி கிட்டுதலும் வீரன் இது கேட்டனன் எதிர்ந்தான் கொற்றவேலுடை அண்ணல் தன் மொழியினைக் கொண்டிலன் இகழ்ந்தென்னை பற்ற ஆயிரர் தங்களை விடுத்தலும் படுத்தனன் பெயர்காலை மற்ற மீதொருவயவனை உய்தனன் மன்னவன் இவன் ஆவி செற்று மாநகரந்தனை அழித்தனன் செல்லுவன் இனி என்றான் கருதியின்னஞ்சதமுகன் எனப்படுகாவலன்றனை நோக்கி குருதிவேலுடை பண்ணவன் அடிமனங்கொண்டு திண்டிரல் வாகு பொறுதல் உன்னியே ஈண்டு அறை கூவினை பொள்ளெனப்படையோடு வருதியாலெனத்தை விழியெடுத்தனன் மரளிக்கும் இறை போல்வான் எல்லை என்னதில் சதமுகச் சூழ்தரும் இலக்கரும் எதிர் வில் உமிழ்ந்துடு விம்சரம் தொடுத்தனர் வேல்படை விடுக்கின்றார் கல் படி நேமிகள் உருட்டினர் கப்பணம் சிதறுற்றார் வல்லை முத்தலை படையெழு ஓச்சினர் மழுக்கொடே எரிகின்றார் அணிகள் பட்டவர் விட்ட இப்படைவகை அண்ணன் மேல் புகழோடும் துணிகள் பட்டன நெறிந்தன எரிந்தன துகளுமாய்ப் போயிற்றால் பட்டிடும் இரு சிறை களுழற்குள் வலியன் மேல்படு நொய்ய பணிகள் பட்டன போன்றன வேரிலைப்படியெடுத்து உரைத்தற்கே இலக்கம்மாகி முன்னின்ற பேராண்டகை இவர் செயலினை நோக்கி இலக்கமாய் முழுது உலகமும் துளக்கியேயிராயிரப்பத்து எனும் இலக்கம் மாமுடி கொண்டது ஓர் சூழிகை இம் எனப் பறித்தேந்தி இலக்கம்மாகியே எதிர் தங்கள் மேல் எரிந்திட்டான் எதிலான்விடு சூழிகை சிறகர் பெற்று இறந்து வீழ்மேறுப்போல் மீதி சென்று அமர் இயற்றியே நின்றிடும் வெய்யவர் மிசை தாது தாதுமுற்றவும் சாந்து பட்டு ஒருங்கு உரத்தனு எல்லாம் சிதைத்திட்டேன் ஓத நீர் முகிலார்பொடு புவிக்கண் விழுந்து உடைந்தன உதிராகி கொடி செறிந்திடு சூழிகை தன்னுடன் அவுணர்த்தம் குழாம் கொண்ட முடி சிதைந்தன நாசி நீடு அலையலாம் முடிந்தன முடிவு இல்லா வடிவு அமைந்திடு கண்ண கூடத்தொகை மாய்ந்தன நிலை கொள்ளும் அடிதகர்ந்தன கொடுங்கையும் ஆண்டன ஒழிந்தவும் அழிவுற்ற இலக்கம்மையும் சூழிகை தன்னுடன் இமைப்பொழுதனில் அட்டு இலக்கண் வீரனின்று அடுதலும் சதமுகன் நிறைவிழிக் கொடுநோக்கி கலக்க நண்ணியே தமறினை காண்கிலன் கவன்றனன் தெளிவியெய்தி உலக்கை சூலம் வேல் சக்கரம் தோமரம் ஓற்றுதல் உருகின்றான் உற்ற காலையின் ஒன்றிரல் மொயம்பினோன் உருகெழுச்சினன் செய்தோர் பொற்றை நேர்த்தறு சிகரியைப் பறித்தனன் பொள்ளனையரிகாலை மற்றொர்வார் சிலை வணக்கியே வெய்ய தீவாளியாயிரம் பூட்டி இற்று வீழ்வகை இடைதனில் அறுத்தனன் எரி தரு கதிர்வேலான் அறுத்து நூறு கோல் பின்னரும் ஆங்கு அவன் ஆகத்தின் நடு எய்த செரித்த காலையின் வீரவாகுப் பெயர் செம்மல் போய் அவன் வில்லை பரித்தனன் முறித்து எரிதலும் சதமுகன் பற்ற வீதிடை என்ன குறித்து ஓர் ஐம்பதிற்று இருகரம் ஓச்சியே குறிசிலை பிடித்திட்டான் பிடித்ததான் அவத்தலைவனை அண்ணல் ஓர் பெரும் புயம் கொடுத்தாக்கி படித்தலை படத்தள்ளலும் விழுந்துளான் பதை பதைத்து எழுகாலை அடித்தலத்தினால் உதைத்தனன் அசனியால் அழுங்கு உறும் அறவம்போல் துடிப்பவே உரத்து ஒரு கழல் உருத்தினன் சோறிவாய்த்தொரும் சோற கந்தனப்படுமைபுடை வெய்யசூர் கட்டுரை முறை போற்றி வந்தெதிர்த்திடு சதமுகத்தவுணனை மிதித்திடும் அறமைந்தன் அந்தகப்பெயராசுரனை ஆற்றல் பெற்றமர் முயலகன் தன்னை தந்தியே பதம் ஒன்று கொண்டு ஊன்றிய தாதை போல் திகழ்கின்றான் மின்னல் வாழ் ஏயிற்று அவுணன் மார்பகம் விடர் எனும் படிவில் தன்னொரு பாதம் உறுத்தி மற்ற ஒரு தாளினைக் கொடுதள்ளியே சென்னியாவுருட்டினான் திசைமுற்றும் நின்று பறித்திடும் கண்ணமார்மதமால் கழிப்பினும் வன்மை சான்றிடு கழலினான் நூறு சென்னியும் இடறி ஆங்கு ஒரு நொடி வரைப்பின் முன்னவுணனை ஈறு செய்தனன் அது முடித்த பின் எல்லையில் சினம் எய்தியே ஆறு மாமுக வள்ளல் வாய்மை இகழ்ந்துளான் அவயத்தை முன் ஈறு செய்து பின்னடுவன் என் நகரத்தை என்று நினைந்தனன்